திருப்தியை பெத்தரும்ினும் அதற்காக அல்லாஹ் அவனின் தகுதிகளை உயர்த்துவான் ஓர் அடியான் அல்லாஹுவின் கோபத்தை பெற்றுத்தரும் வார்த்தையை அதன் முக்கியத்துவம் பற்றி உணராமலேயே பேசுகிறான் அதற்காக அவன் நரகில் வீழ்வான் இன்று நபிசல்லுல்ல அலிஹ் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு ஏழு